ஸ்ரீகுருப்போ நம அபார கருணா சிந்தும் ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீச்சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் ஸ்ராத்திலே நாம் செய்யக்கூடியதான ஹோமங்களுடைய மந்திரங்களை பார்த்துன்னு வரோம் அதிலே ரெண்டாவது ஆகுதியாக நாம் பித்திருக்களுக்கு ஹோமம் வன்ற பொழுது யாஸ்திஷ்டிஜா தாவ ஆ அரே பரி துஷீஹி அத்யம் பிதூ அன்யம் அந்ததே என்னுடைய பித்திருக்கள காட்டிலும் வேறு யாருக்கும் இந்த ஆகுதியானது போய்சேர்ந்து வீணாக போயிடக்கூடாது என்னுடைய பித்தர்களுக்கு இந்த ஆகுதியானது போய் சேரணும் இந்த அக்னியானவர் கொண்டு போய் சேர்ப்பிக்கணும் எங்கே இருக்கா அந்த பிதற்கள் அப்படின்னா யாஸ்திஷ்டி சுகதுக்கங்களை அனுபவித்த பிறகு இந்த பூமிக்கு வர்ற பொழுது ஜலத்தை துணி கொண்டுதான் பித்தற்கள் வரா ஆகினாலே குளம் அல்லது ஏரிகள் இது போல் நிற்கிற ஜலங்களில் ஜலத்தில் என்னுடைய பித்திருக்கள் இருக்கலாம் யாதாவந்தி அல்லது ஓடுற தீர்த்தத்தில் பித்தர்கள் இருக்கலாம் நதிகள்லேய்த்ரோக்னே பரிதஸ்துஷி ஈஹி பரிதஸ்துஷிஹி முன்ன நிறைய ஜலம் இருந்து தற்காலத்தில் அது வறண்டு போயிருக்கலாம் ஏரியோ குலமோ குட்டையோ ஜலம் முன்னே இருந்து இப்போ ஜலம் இல்லாமல் இருக்கலாம் அங்கே உள்ள பித்திருக்கள் அவர்களுக்கு இந்த ஆகுதியானது போய் சேரணும் அப்படின்னு ரெண்டாவது மந்திரம் பிரார்த்திக்கிறது மூணாவது மந்திரம் என்மே பிதா மகி பிரலுலோரத்தனோவிரதா தன்மேரே திதா மகோவிர்தா மாபுரண்யோபத்யதா மமுஷ்மை இந்த மூன்றாவது ஆகுதியானது என்னுடைய பிதாமகருக்கு போய் சேரணும் பிதாமகர்னால் தகப்பனாருடைய தகப்பனாருக்கு இந்த ஆகுதியானது போய் சேரணும் என்னுடைய பிதாமகி தகப்பனாருடைய தாயாருக்கும் என் தாயார் போல கணவர் விஷயத்திலேயோ குழந்தைகள் விஷயத்திலேயோ கெட்ட பெயர்கள் ஏதாவது ஏற்பட்டிருந்தால் அதை பிதாமகர் போக்கணும் என் பிதாமகியானவள் சுத்தமானவளாக ஆக்கணும் என்னுடைய பிதாமகர் அப்படின்னு பிரார்த்திக்கிறது நாலாவது மந்திரம் அந்த பர்வைரந்த பிதாமகாத் அந்நம் அந்த இந்த ஆகுதி என்னுடைய பிதாமகருக்கு மாத்திரம் போய் சேரும் அந்த பிதர்கள் எங்க இருக்காருனா பர்வத்தை மேரு முதலிய பர்வத்தங்களில் இருக்கலாம் அந்தமஹ்யா பிருத்திவ்யா அல்லது பூமியிலே இருக்கலாம் பூமிக்கு உள்ள அடியிலே இருக்கலாம் அப்படி உள்ள பித்தர்க்களுக்கு இந்த ஆகுதியானது போய் சேரணும் அப்படின்னு நாலாவது மந்திரம் பிரார்த்திக்கிறது எண்ே எப்பிரபித்த மகீ பிரலுலோரத் நோவிரத்தன்போவ் மாபுரண்யோவா மமுஷ்மயது மந்திரமும் தாயாருக்கு எப்படி பிரார்த்திக்கப்பட்டதோ பிதாமி தகப்பனாருடைய தாயாருக்கு எப்படி பிரார்த்திக்கப்பட்டதோ அதேபோல தகப்பனாருடைய பாட்டி அவர்களுக்கும் அதே போல அந்த மந்திரம் பிரார்த்திக்கிறது ஆறாவது ஆகுதி அந்ததூரோராத்திரை சந்திபி அது மாசைச்ச மாசை பிரபித மஹா தேமுஷ்மை நான் இப்போ கொடுக்கக்கூடியதான ஆகுதி என்னுடைய பிரபிதாமகருக்கு மாத்திரம் போய் சேரணும் மற்றவர்களுக்கு போய் சேரப்படாது மற்றவர்களுக்கு இந்த ஆகுதி போய் சேரக்கூடாது அப்படின்னு அடிக்கடி பிரார்த்திக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா நாம் எந்த ஒரு காரியத்தை ஆரம்பித்தாலும் ஆரம்பித்து செய்தாலும் அதில் ஒரு குறிப்பிட்ட அளவு தான் தேவதைகளுக்கோ பித்தர்களுக்கோ போய் சேர்றது மற்றவைகள் கெட்டவைகளுக்கு அது போய் சேர்ந்துடுறது அது போனது போக தான் தேவதைகளுக்கோ பித்தர்களுக்கோ போய் சேர்றது அது முழுமையாக போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் அந்த அக்னி சுத்தமாக இருக்கணும் நாம் சொல்லக்கூடியதான மந்திரம் சுத்தமாக இருக்கணும்னு சொல்கிறோம் ஏன்னா நாம் சொல்லக்கூடியதான மந்திரமானது சரியான முறையில் நம்மால சொல்லப்பட்டால் அந்த மந்திரத்தினுடைய சக்தியினாலே நாம் கட்ட வரல் அளவு தான் அந்த ஆகுதியை நாம் கொடுக்குறோம் அந்த கட்டவரல் அளவு உள்ள ஆகுதி அந்த பித்திருக்களுக்கு வயிர் எவ்வளவு ஆகணுமோ அந்த அளவுக்கு விறத்தியாகிறது நாம் சொல்லக்கூடியதான மந்திரத்தினாலே அப்படின்னு வேதம் நமக்கு காண்பிக்கிறது யாவதே காவதா காமயதே யாவதே கா தாவதாகுதி பிரதே அவர்களுக்கு வயிறு நிறையறதுக்கு எவ்வளோ எந்த அளவு அன்னம் தேவையோ அந்த அளவுக்கு நாம் கட்டவர்கள் அளவு கொடுக்கக்கூடியதான அன்னம் விரத்தி ஆகிடுறது என்ன காரணம் நாம் சொல்லக்கூடியதான மந்திரத்தினாலே அப்படின்னு வேதம் நமக்கு சொல்வது அப்படி பூர்ணமாக அவர்களுக்கு இந்த ஆகுதியானது போய் சேரணும் அப்படின்னு இந்த மந்திரமும் பிரார்த்திக்கிறது அந்த பித்தர்கள் எப்போ இருக்கான்னா கால ரூபமாக இருக்கா அந்தர்தத ருதுபிகி அஹோராத்ரிச்ச அல்லது பகல் இரவு இந்த இரண்டு காலங்களாக இருக்கலாம் சந்திபி அல்லது சந்தியா காலங்களில் காலமாக இருக்கலாம் உதய காலம் அஸ்தமன காலம் மாத்தியான் காலம் இது பேர் சந்தின்னு பேர் அந்த சந்திகளில் சந்தி ரூபமாக இருக்கலாம் அகோராத்திரை சந்திபி அர்த்தமாசை அல்லது பக்ஷமாக இருக்கலாம் மாசை அல்லது மாசரூபமாக இருக்கலாம் இப்படி காலரூபமாக ரூபமாக உள்ள பித்தர்க்களுக்கு நான் கொடுக்கக்கூடியதான ஆகுதி போய் சேரணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறது இந்த ஆகுதிகள் கொடுத்த பிறகு ஏழாவதாக ஒரு ஆகுதியை நாம் கொடுக்குறோம் அது ரொம்ப முக்கியமான ஆகுத்தி ஏன்னா நாம் பிதற்களை உத்தேசித்து இந்த எத்தனை எந்த ஆகுதிகளை கொடுக்குறோமோ இந்த அத்தனை ஆகுதிகளையும் பித்தர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிறவர் அக்னி அந்த அக்னியையும் அக்னி கொண்டு போய் சேர்க்கக்கூடிய பித்திருக்களையும் ரெண்டு பேர்களையும் உத்தேசித்து அந்த ஏழாவதான ஆகுதியை நாம் கொடுக்குறோம் அந்த மந்திரம் என்ன வர்ணிக்கிறது அந்த மந்திரத்தினுடைய அர்த்தம் என்ன அப்படிங்கிறத அடுத்த உபன்யாசத்தில் பார்ப்போம்